நாற்பது மேலும் பிறருக்கும் பால் குடிக்க வழங்குவதாகும் நன்மையை ஆதரவு தான் வாக்களிக்கப்பட்டதை உண்மைப்படுத்துபவராக ஒரு செயலை செய்தால் இதற்காக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஆறு மூன்று ஒன்று